أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لهمها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله مولان العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما لأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوا فمن كانت حجرته إلى الله ورسوله الى ورسوله فمن كانت حجرته الى او அல்லாவை நல்லடியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாமனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் ஷாபானுடைய மாதம் மிக மாதம் ஷாபானுடைய மாதத்தில் முழு மாதத்தையும் நபி சொல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் நோன்பில் கழித்திருக்கிறார்கள் ஷாபானு ஷஹரி ஷாபான் என்னுடைய மாதம் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ரமதாலை முழுதாக நோன்பு நோற்றதை போன்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஷாபானிலும் பூர்த்தியாக நோம்பு நோட்கும் பழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதில் பதினெண்டாம் துறை அன்றே ஷாபானுடைய நடுப்பகுதியில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான் பெரும் பாவங்களில் குடிபோதைகளில் தாய் தந்தையருக்கு மாடு சேவைகளை போன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை தவிர என்பதாக அதேசில் வந்திருக்கிறது அதனால் ரமதான் வரப்போகிறது ஷாபானுடைய மாதத்தை அடைந்துவிட்டோம் ரஜபுடைய மாதத்தை அடையும் பொழுதே அல்லாஹம் ரஜபையும் ஷாபானையும் நமக்கு பறக்கத்துள்ளதாக ஆக்கி ரமதானை தந்தர்வாயாக என்று நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் துவா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் அல்லாயிரத்தில் துவா செய்வோம் ஷாபானையும் சங்கைப்படுத்த முயற்சி செய்வோம் சென்ற நாலாம் திகதி மாலை தென்படவில்லை ஆக ஷாபானுக்கு முன்பு அஜபை முப்பதாக பூர்த்தியாக்கிவிட்டு ஆறாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மாலையில் ஆறாம் திகதி ஷாபானுடைய முதல் புறையாக கணிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு அவகாசம் உண்டு வரக்கூடிய பதிமூன்று பதினைந்து அவர்கள் திங்களும் வியாழனும் நோம்பு பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் நபியவர்கள் பதிமூணு பதினாலு பதினைந்து புறைகளிலும் ஒவ்வொரு மாதமும் நோம்பு நோட்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் குறைந்தபட்சம் நம்முடைய வியாழன்கள் கடந்துவிட்டது எதிர் வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு புறையை நாம் நோம்பாக ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக ஷபானுடைய சிறப்பை அடைவதற்கு அது காரணமாக அமையும் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லா சுஹான தன்னுடைய அடியார்களுடன் மிக நெருக்கமாக இருக்கிறான் எந்த அளவுக்கு நாம் அல்லாவை நெருங்குகிறோமோ அந்த அலவு கல்லா ஸ்மான போச்சால நம்மை மிகவும் நெருக்கிக் கொள்கிறார் அன்பு அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய விருப்பம் அல்லாஹுடைய கருணை இதனோடுதான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அத்துடன் மேலான சகோதரர்களை பெரியார்களே நான் இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைக்க விரும்புகிறேன் முன்னோர்களில் வாழ்ந்த ஒரு பெரும் மேலை இமாம் அபு தாவூத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவர்கள் சுலைமான் என்ற பெயருடையவர்கள் அவர்களுடைய கிரந்தம் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் ஏராளமான பதிவாக இருக்கிறது நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய பழக்கத்திலும் உள்ளது புகாரி ஷெரீஃப் முஸ்லிம் ஷெரீப் அதைத் தொடர்ந்து திருமதி அபுதாவுத் நசாயி இப்னுமாஜா இதற்கு ஆறு சிறப்பு கிரந்தங்கள் சகியான கிரந்தங்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது புகாரி முஸ்லிம் குரானுக்கு பிறகு அல்ல மனிதரால் ஏற்கப்பட்ட ஆக சிறந்த ஒரு நூலாக வர்ணிக்கப்படுகிறது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் அபுதாவுத் இந்த வரிசையில் அபுதாவு அஹிமகுல்லா அவர்கள் இடம்பெறுகிறார்கள் இவர்களுக்கு சுமார் பாடமிருந்தது பாடமிருந்தது இருபது வருஷமாக பிறந்து இவர்கள் வபாத்தானார்கள் சுமார் எடத்தை அடைந்த இவர்கள் ஒரு பெரும் சேவை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒரு நசிஹத் அவர்கள் செய்த ஒரு போதனை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாளை பாதுகாப்பதற்கு கழித்துவிட்டு ஐந்து லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள் ஒரு சிறப்புதான் அவர்களுடைய படித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் என்ன கட்டத்தில் நபியவர்கள் எதை செய்தார்களோ அது சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் இருக்கலாம் இல்ல வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அமைப்பாக இருந்தாலும் பதிவு செய்தார்கள் எழுதி கொண்டார்கள் மரணமிட்டார்கள் அமல் செய்தார்கள் நம்மிடத்தில் அதை முன்வைத்திருக்கிறார்கள் எதிலுமே நாம் பஞ்சமானவர்கள் அல்ல குறை உள்ளவர்கள் அல்ல எல்லா விஷயங்களிலும் மிக நிரப்பமானவர்கள் முஸ்லிம்கள் சிறப்பை நம்முடைய நபி தோழர்கள் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் கோபத்தை சிரிப்பை எழுதுகிறார் நபியுடைய கவலை குறுக்கிட்டார் நபியுடைய கோபத்தை எழுதினால் இதை தெளிவு பெறுவதற்காக வேண்டி அப்துல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒாக இருப்பதில்லை சந்தோஷமும் அவர்கள் அவர்களுடைய ார்கள்ருவல் எப்படி இருக்கும் மக்களுடன் பழகும் பொழுதே அவர்கள் எப்படி மிகவும் அன்பாக பாசத்துடன் நேசத்துடன் பழகுவார்கள் என்பதெல்லாம் நபி அவர்கள் முன்வைக்க கூடியதா இருந்தார்கள் ஒரு பெண் தன்னுடைய கஷ்டத்தை முன்வைக்கிறார் அதை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நாள் அப்பிராணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹவுலா என்ற பெண் தன்னுடைய ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார் அவர்கள் மிக நீண்ட நேரம் அந்த ால் தாமக்காகுமுறக்குமா என்ற இந்த நம் கைவசம் இருக்கிறது இமாம் அபுதாவுகள் ஐந்து லட்சம் அதிசய பாடமாக்கிறார்கள் இது ஒரு விளையாட்டு குழந்தைகளை செல்வங்களை நாங்கள் எங்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபிய நேசிக்க மாத்திரம் அல்ல நபிய பற்றி பேச மாத்திரம் அல்ல நபியுடைய வாழ்க்கையை அவர்கள் அவர்கள் புகழ்ந்து கொண்டு மாத்திரம் இருக்கவில்லை அதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் வருடத்தில் ஹதீஸ்கள்தீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவருடைய அபுதாவுத் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது அரபில் இருக்கிறது உருது மொழிபெயர்ப்பு இருக்கிறது இதை அரபில் தான் துவக்கப்பட்டது பிற்காலத்தில் பலரும் அதற்கு சேவை செய்திருக்கிறார்கள் இதுல அடுத்த பகுதி தான் முக்கியமானவை அபுதாவுள்ளாலே சொல்கிறார்கள் நான் ஐந்து லட்சம் மரணமிட்டு நாலாயிரத்து எட்நூறு அதிசிகளை தொகுத்து இந்த ஒரு போதனை செய்ய விரும்புகிறேன் நான் சொல்லும் நாலு அதிசிகளில் அமல் செய்தால் அந்த அந்த ஐந்து லட்சத்துக்கு அமல் செய்வது போன்றிருக்கும் என்று அவர்கள் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சங்கையான இந்த ஜுமாவுக்கு சமூகம் அளித்திருக்கும் அனைத்து முஸ்லிம் நெஞ்சங்களும் இந்த நாலு அதிசையும் மரணமிட்டுக் கொண்டு அமல் செய்வே அல்ல கவரை பிரகாசமாக்கி வைப்ப அவர்களுக்கு மேலான அந்தஸ்து பதவியை நசிப்பாக்குவாராக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த போதனையை எடுத்து நடக்க நம் அனைவர்களுக்கும் அல்லா தேர்வை செய்வாராக அவர்கள் முதல் முதலாவது கூலிகளும் அடிப்படையிலே முடிவு செய்யப்படுகிறது அனைத்து அமல்களின் கூலிகளும் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகிறது இந்த இதை பற்றி விவரிக்கும் பொழுது சொல்கிறார்கள் எழுபது இஸ்லாமிய பிரதானமான தலைப்புகள் எழுபது முக்கியமான பாடங்கள் இந்த ஹதீஸோடு இணைந்திருக்கிறது நீர் கட்டுறீங்க ஒருபடி கவலத்தை எடுத்து வாயில வைக்கிறீங்களா குழந்தைக்கு செலவழிக்கிறீங்களா அனைத்தும் இந்த தராசில தான் வைத்து பார்க்கப்படும் என்ன கொண்டே போகலாம் இந்த ஒரு கட்டத்தையும் வியாபாரமாக பெருமோன் போக மாட்டான் என்று ஏராளமான கொடுக்க வேண்டும் ஏன் ராசியமாக கொடுப்பது அது வானம் பூமி சூரியன் சந்திரன் மலைகள் அனைத்தது ஆதமின் மகன் செய்யும் தர்மம் இருக்கும் பொழுது எல்லாரும் பேசிக்கொள் ஒருவர் வந்து ரகசியமாக விபச்சாரிக்கு தர்மம் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இரண்டாவது நாள் மிக ரகசியமாக போய் கொடுத்தார் பேசப்படுகிறதை ஒரு திருடலுக்கை போய் கொடுத்துட்டு போயிருக்கிறார் மூணாவது நாளும் கொடுத்தார் ஒரு அப்புறப்படுத்தி விடுகிறார் என்பதிப்புடைய முடிவு என்ன இதை தான் அல்லா பாக்குகிறான் என்பது சொல்லப்பட்டது இந்த மூணு பேருக்கும் தர்மம் கொடுத்த மனிதருக்கு எதிரொலி சத்தம் படாதே தர்மம் வீண் செய்து பிரதிபலிப்பு இதுவாக தான் இருக்கிறது நீ எத்துக்கூடிய கூலியை அல்லா தருகிறான் அதை என்னவாக இருந்தாலும் சரிதான் ஒரு தகப்பன் அவருடைய பெயர் ஒரு தங்க எடுத்து போனார் வந்தார் வாபா யாருடைய பாப்பாவுக்கு கோபம் வந்தது மகனோட தர்கிட்டார் வாபா கோப போய் இருக்கிறேன் தர்மம் எனக்கு தான் தேவைக்கு நீ எடுத்தது நீ கொடுத்தது அதனால் வேளாண் சகோதரர்கள் தெரியாது ஒரு முஸ்லிமுடைய அதை சிறந்த தன்மை ஒரு முஸ்லீமுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்புதான் தேவையற்ற விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளல் ஒரு முஸ்லிம் அழகான தன்மை என்னன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல தலையீடு வியாபாரத்தில் எடுத்துக்கொண்டாலும் வார்த்தையில் எடுத்துக்கொண்டாலும் பழக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஜனாத மையத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கதவுல போய் நின்றாலும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத பார்வை தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத கலாச்சாரம் இதுதான் எங்களிடத்துல ஊடுருவியும் போட்டு இந்த அதேசுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல தான் அதிகமாக ஈடுபாடு நடக்கிறது சொன்னார்கள் நான் கையில் வீண் பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியதான் பொய்யா தேவையில்லாத பேச்சு பரப்புவாங்க ஈடுபடுவாங்க வீண் விளையாட்டில் ஈடுபடுவாங்க வீண் அவர்களுடைய காலம் இதனால அவர்களுடைய சந்தர்ப்பம் அளித்தால் உனக்கு நான் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கிறேன் சொன்னார்கள் செல்லும் அவர்கள் இதை குறிப்பிடும் பொழுது மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த ரெண்டாவது ஹதீஸ் நீயத்தை எந்த அமலிலும் strength and strength if you have unlimited of you, forty-거든atton, jeÖ, ten- Nathan, 절-tha, jihad numbers, you settle down that good issue all the في Hospital of our resource. Aí Pastor Salah 가운데 correctly, says that we are a pasensi God, Lord Christ, we will not say that according to this religious 격 breast, they goal our call many were, and he said that you are aán treatmentivist, பக்கத்துல போய் சாபா நல்வாழ்த்துகள் நான் வந்தது என்ற குளத்துக்காக நான் வந்தது என்ற கோத்திரத்துக்காக அல்லாவுக்காக செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய பாதையில் என்று சொன்னால இது இரண்டாவது ஹதீஸ் மூணாவது குறிப்பிடும் சொல்கிறார்கள் இந்த இதை பதிவாக இருக்கிறது சொல்கிறார்கள் என்றால் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஒருவன் பரிபூர்ணமான முடியாது பாடத்தை ஒரு மனிதன் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுக்கு நான் விரும்ப மாட்டேன் என்ன பத்தி யாரும் கோல் மூட்டுவதேன் என்ன பத்தி யாரும் புறம் பேசித் தருவதை நான் விரும்ப மாட்டேன் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய மனைவிய யாரும் இட்டு கட்டுவதை நான் விரும்ப மாட்டேன் இதை விட ஒரு படி முன்னேறி என்னுடைய பார்ப்பதையும் நான் பழிக்க மாட்டேன் என்று நமக்கு நீ உனக்கு விரும்புகிறாயோ அதை நீ உன்னுடைய பிற சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் நீ பரிபூர்ணமான பூமியாக முடியாது ஒரு சாவி வருகிறார் யுத்த கலத்திலிருந்து வருகிறார் வெளியில் மனைவி மனைவிதற்கு ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தாய் என்று சொன்ன கோபட் செய்தால் வீட்டுக்கு ஒரு பாம்பு இருந்தது வீட்டுக்கு வந்த பாம்பின் காரணத்தினால தன்னால தாங்கி கொள்ள முடியாம பயன்றி பெண் வெளியே வந்திருக்கிறார் என்ன சொல்ல வருகிற சாபாக்கள் தன்னுடைய மனைவி பிறர் காணக்கூடிய விதத்தில் பகிரங்கமாக வந்து நிற்பதையும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய ரோஷம் அதுக்கு இடமளிக்கவில்லை அதை மனைவியை கொண்டு விடக்கூடிய அளவுக்கு அவர் புரிந்தார் என்று மனிதன் எப்பொழுதும் தனக்கு என்ன கௌரவத்தை தனக்கு என்ன கண்ணியத்தை தனக்கு என்ன மானத்தை தனக்கு என்ன ஹலாலை தனக்கு என்ன துணியாவுடைய அடிப்படையில் எதை விரும்புகிறாரோ அதை பிற சகோதரிக்கை விரும்பக்கூடியவராக உள்ளத்துல ல்ல வானத்தை தும்கித்துவ என்னை சகித்துக்கொள்ள மாட்டேன் அவரை பத்தி புறம் பேச முடியும் இந்த அதை இருக்கிற மனிதனை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் பாதுகாக்கும் இது ஒன்று மனிதன் மனிதனுக்கு சேர்வதை மனிதன் மன்னிச்சு விடுகிறான் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல ஒரு மனிதன் குறை செய்வான் எதுவரைக்கும் அவன் மன்னிக்காத வரைக்கும் சகோதரர்களை தெரியாதே இதனால்தான் என்ற மனிதர்களுக்கு கொடுக்க கூடிய நாம் அந்த கடமைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் செலுத்துமாறு சொர்க்கத்துக்கு இவனுக்கு தடையாக இருக்குமாம் ஒன்று இவன் கொடுக்க வேண்டிய கடன் துணியால கடன் எடுக்கிறதுலே பிறருடைய சொர்க்க எடுத்துட்டா அது கொடுக்க இல்லை என்று சொன்னா அது மிகவும் அபாயமானது மகனே என்னுடைய இந்த அவருடைய சொத்துடைய ஒருமதி அவை இருபத்தி பன்னெண்டு லட்சம் அவருடைய கடன் இருபத்தி ரெண்டு லட்சம் அல்ல அந்த சொத்தை அஞ்சு கோடியாக பெருக்க வைத்தார் 5 மேதரம் இருக்காக வலியூடிய நாலாவது அவர்கள் இதை ரிவாய் செய்கிறார்கள் நோமிரு الحلال بين والحرام بين بينهما أمور مشبهات لا يالهم ان كثير من الناس حلال مغتلي وغيرك حرام مغتلي وغيرك عديلة سلد صندق مالا بيك ومن اتقل الشبعات فقد, فقد استبرع لديني وغيرك يار صندق مالا بيك طويرند كل مالا بيك அவர்கள் தன்னுடைய வீணையும் தன்னுடைய மார்க்கத்தையும் தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் யார் இதில் போய் வெழுகிறாரோ யார் இதில் போய் விழுகிறாரோ சூது விளையாட்டு ஹராம் இருக்கிறாங்க புறம் பேசுவது ஹராம் இருக்கிறாங்க நவியவர்கள் சகித்திருக்கிறாங்க லஞ்சம் எடுக்கிறதையும் கொடுக்கிறதையும் நபிவர்கள் சாபமிட்டு இருக்கிறாங்க நபியுடைய சாபம் ஒரு சான் அளவு பிறருடைய பூமியை அபகரிக்கிறாரோ அவருக்கு நாளை கிராமத்தில் எடுக்க வேண்டி வரும் தெளிவானது அறுக்கப்பட்டது சாப்பிடலாம் ஆட்டரி மாற்ற கோழி சாப்பிடலாம் தெரியும் ஆனால் அதே நேரம் இது முஸ்லீமால் அறுக்கப்பட்டதா இது காசிரால் அறுக்கப்பட்டதா கவனிச்சு கொள்ளணும் இதனாலதான் அகில இலங்கை அறுக்கக்கூடிய முஸ்லிம்களை வைத்து மிக கவனமாக இதை கவனம் வருகிறது அதுக்கு அவர்களுக்கு அலால் பட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் முஸ்லீம் சமூகத்துக்கு காபிர்கள்ட்ட இருந்தாலும் போய் சேரணும் என்பதற்காக அது இருக்குதா என்று அதை தேடி பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாறணும் இதுல எல்லா விஷயங்களும் உணவு பண்டங்கள் தயாரிக்கப்படுகிறது பண்டியரசி ஹராம் சூது ஹராம் திருடுவது ஹராம் லஞ்சம் ஹராம் புறம் பேசி திரிவது ஹராம் கோல் மூட்டுவது மானத்தை வாங்குவது மனித மாமிசத்தை சாப்பிடுவதை போன்றேன் சகோதரர்களே ஹராம் தெரிந்து கொண்டு ஈடுபடுறது தெரியும் ஈடுபடுறது ஹலால் மிக தெளிவானது ஹராம் மிக தெளிவானது சிலதிருக்குது அதிகமான நாம் பெரும் அல்லா எங்களுடைய முயற்சிக்கு ஆக்கி வைக்கிறோம் என்ன முயற்சி இலங்கையில உள்ள ஒவ்வொரு காபீர் கம்பெனியும் போடுறதாக இருந்தால் அது முஸ்லிம்களுடைய அனுமதியுடன் கண்காணிப்புடன் தான் போடப்படணும் இந்த உரிமை எல்லாம் பாதிக்கண்ணிக்கும் போட்டு வைக்கிறார் எங்களுக்கு சாப்பிடலுமா நாங்கிறான் என்ன போடுறான் என்பது எங்களுக்கு தெரியாது வாங்கலாம் அது அந்த மிகவும் தவறான ஒரு கருத்தை அதுல பண்டையரிச்சு மாமிசம் அது ஒரு சத்திலையும் அடுத்தது அது மாமிசமும் சமைக்கப்படுகிறது மிக பிரபலமாக பத்திரிகை தெளிவாக வந்தது அதனால மேலான சகோதரர்களே பிரியார்களே ஹலால் மிக தெளிவாக இருக்குது ஒவ்வொன்றையும் வேறொன்று மாற்று இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொண்டே சந்தேகத்தை விட்டுவிடுவதே இது பிரதானமான ஒரு அம்சமாக இருக்குது சொல்ல தலைப்புக்கு வருவோம் இவாம் அபுதாபுராமத்துல ஐந்து லட்சம் இருந்து நாலாயிரத்தி எட்நூறு தொகுத்து நாலு சகோதரர்களுக்கு விரும்புவதை அத்தோடைய பேணிக் கொள்வதை இந்த மாதத்தில் சங்கையானுடைய மாதத்தை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் சமூகம் அளித்திருக்கிறோம் எனக்கு ஒரு உம்ரா செய்கிற அவகாசம் கிடைக்கல நான் நபியோர்களோடு நன்மையை ரமதான் அடைய முடியும் இதுவரைக்கும் குரான் பூர்த்தியாக ஓதை சராவி நடைபெற இல்ல அதனால நான் இந்த வருஷம் குரான பரிபூர்ணமாக கேட்க போகிறேன் என் வீட்டிலயும் அக்கம் பெண்களை ஒன்று சேர்த்து என்ன செய்ய அக்கம் பெண்கள் எனக்கு குரான் என்னால ஓதிக் கொள்ள முடியல கேட்க போகிறேன் நபி அவர்கள் அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு குரானை ஓதுவார்களாம் நபிவர்கள் அந்த குரானை கேட்டுவிட்டு அவர்களும் குரானை அப்பொழுதே சிபிரையில் குரான் ஒருவரை மற்றவர் கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் சங்கியான ரமதான் வருகிறதை நூற்று கணக்கான உள்ளத்தில் ஏற்படுத்திக் தர்மம் கொடுப்பேன் மீன் பேச்சு பேச மாட்டேன் ஈடுபடுவேன் சார் செய்வேன் இத்தார் செய்வேன் துவா செய்வேன் ஏன் முயற்சி செய்வேன்டைய இரவு இந்த நாளதான் என்று சொல்ல வந்த நபி அவர்களுக்கு இரண்டு பேர் சண்டை செய்தாலும் அதுவும் மறைக்கப்பட்டு விட்டதல்ல அதனால் சண்டை வேண்டாம் பிளவு வேண்டாம் அடித்தடி வேண்டாம் வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் வேண்டாம் திறக்க வேண்டாம் சகோதர பாசத்துடன் வாழ்வோம் என்ற ஒரு உறுதிமானத்தை எடுத்தே வல்ல இந்த ஜும்மாவை உள்ளாகங்களை ஆக்கிரமிப்பாக இந்த நாட்டில் பெற்று தருவாயாக நடக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கழிக்க முன்மாதிரியான ஒரு அரசாங்கத்தை அஹமது